ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து யுகதர்மங்கள் என்கிற பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் இதை ஏன் இப்போது பார்க்குறோம் அப்படின்னா காரணம் இருக்குது இந்த யுகம் வாரியாக நாம் செய்ய வேண்டியதான தர்மங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்த நேடுறது அப்படிங்கிறத மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா மேலும் இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் நமக்கு ஈடுபாடு குறைவாக தான் இருக்குது எல்லா விஷயங்கள்லேயுமே தேசம் இடத்த எடுத்துக்கொண்டால் நம்ம வீட்டில் செய்ய முடியாது எந்த இடம் தயாராக இருக்கோ அங்கே போய் செய்துவிடலாம் அவர்கள் சொல்கிற அளவுக்கு செய்ய முடியாது நம்மால் என்ன முடிகிறதோ அந்த அளவில் செய்யலாம் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு அதில் எண்ணம் மாறுபடுறது ஸ்ரத்தையே ரொம்ப குறையிறது நம்முடைய தர்ம விஷயங்களில் ஸ்ரத்தாபக்தி ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதனால் நாம் என்ன சொல்கிறோம் வேதத்தில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செய்ய முடியல காலப்போக்கில் காலத்திற்கு தகுந்தாற்போல் அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உறுதியாக இருக்குது ஆனால் எந்த விஷயத்தில் மாற்ற முடியுமோ அந்த விஷயங்களில்தான் நாம் மாற்றி செய்ய முடியும் அனைத்து விஷயங்களிலும் அதை மாற்றி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷிகளே யுகம் வாரியாக இந்த இந்த தர்மங்களை இந்த இந்த முறையில் செய்ய முடியாமல் போகும் அதற்கு தகுந்தாற்போல் நாங்களே அனுக்கல்பமாக சொல்கிறோம் இந்த விஷயத்தை இப்படி மாற்றி செய்யலாம் என்று நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மகரிஷிகள் யுகம் வாரியாக காண்பிக்கிறார் யுகே யுகேச்ச ஏ தர்மாஹா தத்திர தத்திர ச ஏ த்விஜாகா தேஷாம் நிந்தா நகர்த்தவ்யா யுகரூபாயி தேத்விஜாக அப்படி நடக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தால் இது கலிகாலம் அதுதான் இப்படி நடக்கிறது இப்படிதான் நடக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் அப்படிங்கிற பேச்சும் நாம் செய்ய வேண்டியதான தர்மங்களிலும் நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களை செய்து வைப்பவர்களிடத்திலும் நமக்கு ஸ்ரத்தாபக்தி ரொம்ப குறையிறது எல்லாம் கமர்ஷியலாக போயிடுத்து எல்லாம் வியாபாரமாக போயிடுத்து என்கிற எண்ணம் இந்த நாளில் அதிகமாக இருக்குது அந்த எண்ணத்தினால் நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள்லேயும் நமக்கு ஸ்ரத்தை குறையிறது அது குறையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யுக தர்மத்தை நாம் விரிவாக பார்க்குறோம் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது யுகம் வாரியாக சில காரியங்களை நாம் கொஞ்சம் சிறிது சிறிது மாற்றிதான் செய்ய வேண்டி வரும் ஆனால் மாற்றி செய்வதனாலே அந்த கர்மா நஷ்டமாகாது என்ன இந்த விஷயத்தை இதுபோல் மாற்றி செய்யலாம்னு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா அந்த மகரிஷிகளுடைய பிரமாணம் மகர்ஷிகளுடைய வாக்கியம் பிரமாணமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த காரியத்தை செய்யலாம் தவறில்லை அதுபோல் செய்பவர்களை நிந்தா திட்டுவதோ தப்பு தப்பாக பண்ணுறான்னு அவர்களை கோபிப்பதோ அவர்களை நிந்திப்பதோ கூடாது யுகரூபாகி தேத்விஜாகா ரிஷிகள் யுகம் வாரியாக அவர்கள் பிரமாணத்தோடு செய்து வைக்கிறா என்கிற எண்ணம் நமக்கு வரணும் அதை அடிப்படையாக நாம் வச்சுக்கணும் அதற்காகத்தான் மகரிஷிகளான நாங்கள் இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த யுக தர்மத்தை ஆரம்பிக்கிறார் மகரிஷிகள் ஆகையினாலே தான் ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு மகரிஷி பிரதானமாக கொண்டோ நமக்கு தர்மங்களை சொல்லிட்டு வர்ற பொழுது யுகே யுகே து சாமர்த்தியம் முனி விபாஷிதம் பராசரேனா சாப்பியுக்தம் பிராயஷ்ச்சித்தம் விதீயத்தே அப்படின்னு யுகம் வாரியாக மகரிஷிகள் நமக்கு தர்மங்களை சொல்லிட்டு வர்ற பொழுது இந்த கலியுகத்திற்கு பராசரர் என்கிற மகர்ஷி முக்கியமாக நம்முடைய தர்மங்களை சொல்கிறார் ஆகினால்தான் ஒவ்வொன்றுக்கும் பிராயச்சித்தையும் சேர்த்து காண்பிக்கிறார் பராசரர் என்கிற மகர்ஷி பராசரேனா பிராயச்சித்தஞ்ச தயிர் விதியதே ஆகினாலே ஒவ்வொன்றும் செய்ய முடியாத அளவில் இருந்தால் அதற்கான பிராயஸ்தித்தையும் சேர்த்து செய்வதனால் அது பூர்த்தி ஆகிறது அப்படின்னு காண்பிச்சிருக்க ஆகையினாலே இந்த கலியில் சில விஷயங்களை நேரடியாக செய்ய முடியாதுங்கிறத நாம் நேரடியாகவே பார்க்கிறோம் இப்போது இப்போது பித்காரியங்கள் அபர காரியங்களிலிருந்து ஆரம்பித்து பையனால் செய்ய முடியல மற்ற கூட உள்ள ஞாத்திகளாலும் அந்த கர்மாவை பொறுப்பெடுத்துக்கொண்டோ செய்ய முடியல பந்துக்கள்னு யார் இருக்காரோ அவர்களும் பொறுப்பெடுத்து கொண்டோ செய்ய முடியல அனைத்தும் அப்படியே பாதியில் பாதியில் நிற்கிறது பார்க்குறோம் எவ்வளவோ அபரகர்மாக்கள் ரெண்டு நாள் மாத்திரம் செய்யப்பட்டு நிற்கிறது இது அனைத்தையும் எப்போ இவர்கள் எல்லோரும் செய்ய போறா இதற்கு பண்ணி வைக்கக்கூடியதான வாத்தியார்கள் என்ன பிராயசத்தம் அதற்கு செய்து வைக்க போறாங்கிறத தெரியல அனுபவிச்சு தான் பார்க்க போகிறோம் நடைமுறையில்தான் தெரிய போகிறது ஏன் இப்படி வந்துட்டது அப்படின்னா இது போல வரும் அப்படின்னு அன்னைக்கே மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா ஆகையினாலே நீங்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கா தர்மசாஸ்திரத்தில் இப்படி எல்லாம் கூட நடக்கும் அதனால் நீ முன்னெச்சரிக்கையாக நீ இதையெல்லாம் ஏற்பாடு செய்து வச்சுக்கணும் அப்படின்னு என்ன மகரிஷிகள் அதை தான் நாம் இந்த யுக தர்மங்கள்லே தெரியறது அந்த யுக விரிவாக நாம் பார்த்துன்னு வரும் அதில் இந்த கலியில் என்னென்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பராசரர் என்கிற மகர்ஷி விரிவாக காண்பிக்கிறார் அதை வியாசாச்சாரியால் விஷ்ணு புராணத்தில் அமைச்சு நமக்கு காண்பிச்சிருக்க பராசரர் என்கிற மகரிஷி சொல்கிற பொழுது இதையெல்லாம் ஏன் சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி எல்லாம் கூட நடக்கும் இதிலிருந்து நீ தப்பிக்கணும் நீ லாபத்தை அடையணும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடிச்சிக்கக்கூடாது இப்படியெல்லாம் கூட நடக்கும் என்பதனாலே நீ இதற்கெல்லாம் வழிகொடுக்காமல் இடம் கொடுக்காமல் நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் என்று மகரிஷிகள் காண்பிக்கிறார் பராசரர் அதை தான் சொல்கிறார் இந்த நடக்க போகிறதெல்லாம் சொல்லி இதில் நாம் சிக்கக்க கூடாது இந்த மனித பிறவி என்பது திரும்ப திரும்ப கிடைக்கும் என்கிற எண்ணம் கூடாது ரொம்ப துரலபமான ஜென்மா இந்த மனுஷென்மா நீ இதை பயன்படுத்தினுடணும் ஆகையினால எப்படியெல்லாம் நடக்குங்கிறதுனால நீ முன்னெச்சரிக்கையாக நீ நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பராசரர் விஷ்ணு புராணத்தில் காண்பிக்கிறார் இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடியதான காரியங்களை விரிவாக சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது சர்வே பிரம்மவதீஷ்யந்தி சம்பிராப்தேது கலவுயுகே கலையில் பிரம்மச்சாரிகளாக இருந்தால் படிப்பில் மாத்திரம் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் கிரகஸ்தனாக இருந்தால் அவன் செய்ய வேண்டியதான தர்மங்களில் மாற்றம் ஈடுபாடு இருக்கணும் சந்நியாசிகளாக இருந்தால் மோட்சத்தில் மாத்திரம் ஈடுபாடாக இருக்கணும் பிரம்மச்சாரி படிப்பதினால் அவனுக்கு புத்தி சித்த சுத்தி ஏற்படுறது என்னென்னெல்லாம் நாம் செய்யணும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவன் கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அவன் செய்ய வேண்டியதான கர்மாக்களை செய்ய செய்ய அவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு அவனுக்கு ஞானத்திலே ஈடுபாடானது வருது பிறகு அவன் உபனிஷத்துக்களை படித்து ஞானத்தை அடையணும் இப்படி படிப்படியாக வச்சுருக்கா ஆனால் இந்த கலியில் சர்வே பிரம்மபதிஷந்தி எல்லோரும் ஞானத்தை பற்றி தான் பேசுவா அடிப்படையாக ஜானம் அடிப்படையான அறிவு அவர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கும் அது இந்த கலியனுடைய தோஷம் அதை பார்த்து நீ பிரமிக்கப்படாது ஞானத்தில் உன்னை கொண்டு போய் விடுறேன் ஞான அனுபவத்தை உனக்கு காண்பிக்கிறேன்னு யாராவது சொன்னால் நீ அதை நம்ப என்று ஆரம்பிக்கிறார் பராசரர் விஷ்ணு புராணத்தில் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்